السلام الله الله الله الله وبركاته الحمد لله والسلام على رسول الله محمد بن عبد الله. وعلى آله بيته كثيراً كثيراً كثيراً فقد قال الله تعالى في قرآنه الكريم அலாம بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر பாதிம வல்ஃபஜர் வலி வலவத் வல்லைதா தாக்கமுள்ளே ஒகால ஐலண்ட் வல்புது ஜ அண்ணஹிஷில்லா சத கல்லோல சேலோ பிரசா சர்வவிஸ்வராஜ் போஷணே கர அல்லா சுலாட்டமனிசா யஹமகயமு அன்னோனே தலவஹிம ஜிரபண்ணோனே அல்லா சுபானு தாலத் பாதிர விநோன அதி உசஸ்வர்காலியான தமாஜே காலே வேலாவ தியல்ல மீதாஜே ஜாிரி உதவி சாமக்கல் திவ் ஹிந்தியின் ஆதிரே கண்ணரத் மகம்மது முஸ்தா சலிக் சுமான் டஸ் யுமானன் மித்ரா நட்டமதின மொம்மது சல உலக வசலம் துமாரன் ஜீவன தலசமா அனுகமனே கன்ன மோமீன் வரும் முஸ்லிம் வரும் சீர்தி நாட்டுமா அல்லா சுபாணே சலா சலாஹிமே விவம் அல்லாஜே விவாஹேட்டில் தயாபர முஸ்லிம் சகோதரே அல்ல அனத்தீக்கரு பத்தியே சக்தியன் பெரி புன்வ சமாஜே ஜீவிதேச பலம்பட்ட பசு ஒபலாட் வசிய அல்ல அப்பே யவா தபுவே மாஹெங்கே அரமுனா கற்று ஏ அரமுன சாட்சாத் கரகண்ணு ஹசரத் முகமது சல்லா அலி வஸ்லம் சுமான் அன்பு மகப்பெண்வன்னைக்கு இது ஏற்ற எவாச்சம்புவா ஹசரத் முஹம்மது சல் அல்லா அலு வஸ்லம் துமானன் கே ஜீவன செலத்மு அப்ப சுழட்ட சிந்தாபசித்தி அப்பகே சமாஜே கவசித்தி அப்பகே பௌல் சமாஜே சுழட்ட திவிசை நித்யவசேன்ம அல்லா சுகன் வசாலா அப்பட்ட என கிட்ட திசா அப்பிய கிரிம பமனாய் அல்லாஹே சுத்திய லபா கனிம பமனாய் அப்பகே எக்கம பரமார்த்த எகம ரமுன எக்கம சேசனாவை அல்லாஹே சுப்திய லபா ஜனிமே பரமார்த்தியன் தோறவர் ஓனாம தேக்கியனா மானசா முதின்பட்டு அக்கா இச்சாவன் அப்பமஸ்தானுனே அது அபிட்டு அபேன்ன அது நொய் குத் மஙுளாவன் அசிவெனவா தேம கனக்கம் கடத்துலே வேம அப்பட நொய் பாதுகி கமிணி வினவேத்துவ அபி சேனு தினாகமத்தேன அபே சேத்தனாவே நும்பா உர் கைன் வகை நும்பலா மினிசுன் வகை நுவை நும்பலா சத்துன் வகை தனவத்தை மாவாமது உதாரண ඒලුවන් රලකට බඩගින්නේ නිරහාරව සිටින වෘකයන් දෙදෙනෙක් යවනවා හසමානායි ඒ වෘකයන් දෙදෙනාට සමාජයේ කුසජින්න නිවා ගන්න එලුවන් දෙදෙනෙක්ව දහගතනම් ඒ දෙදෙනෙක්ව ආහාරයට ගත්තනම් හොඳටම සෑහි නමුත් ඒ වෘකයන් තුල තිබෙන නරක ගතිපැවතුම් නිසා සෑම එලුවෙකම කපලා அருமை நாயகி வசல்லம் சொன்னார்கள் இன்றைக்கு நீங்கள் மாற்றத்தில் கூட நடக்க முடியாமல் பலதரப்பட்ட இன்னல்களுக்கு காரணமாகுவதற்கு முக்கியமான நோக்கம் என்ன உங்களுடைய அந்த நீயத்துக்கு இளையாகித்த நீயத்துக்கிளையாகும் பொழுது அல்லாஹ் மகன் மசாலா திறந்து இருந்த பாதைகளை கூட மூட ஆரம்பித்து விடுகின்றார்கள் நீயத்து பிழையாகும் பொழுது கொரான் உடைய வாழ்க்கை கூட உங்களுக்கு ஒரு கணம் பின்னால் போடுவதற்கு மனம் எச்சரிக்கிறது அலி வஸ்லாம் அவருடைய வழிமுறை தான் நமக்கு பிரபாசம் அளிக்கக்கூடியது என்பதனை கூட சமூகத்தில் காட்ட உங்களுடைய மனம் விரிவடைதில்லை அதற்கு உதாரணம்தான் உங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த பேராசர் கண்ணியத்தின் மீது உனக்கு ஏற்பட்ட அந்த மோகம் பசித்த இரண்டு ஓநாய்களை ஆடு மந்தைக்கு அனுப்புவதை போல பசியின் காரணமாக இரண்டு ஆடுகளை அடித்து சாப்பிட்டு விட்டால் போதுமானிடும் பசி தீர்ந்துவிடும் என்றாலும் நோக்கம் கில அவனுக்கு தலைமைச் சொத்தினுடைய நோக்கம் இருக்கிறது பணத்தினுடைய நோக்கம் இருக்கிறது துணியாவில் பிரகாசம் அளிக்க வேண்டும் என்ற சிந்தனை அவனை ஆற்றி படைத்துக் கொண்டு இருக்கிறது இதனால் அவனுக்கு உதாரணம் இந்த பசித்தலை ஆட்டு மந்தைக்கு அனுப்பி இரண்டு ஆடுகளை சாப்பிடுவதை கொண்டு அது போதுமாக மாட்டாது எல்லா ஆடுகளையும் கடிச்சு குதறி போட்டுவிடும் இது போன்றுதான் உன்னின் மூலம் சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பு பிரதிபலிப்புதான் சகோதரர்களே இன்று நாம் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்மால் எதுவும் செய்ய முடியாத தன்மைக்கு நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றது எனவே இது ஒன்றையும் ரொம்ப சுபானுவ சாலாவுக்கு என்றே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து அதனை கபூல் செய்கிறான் அதற்காக நீங்கள் உலகத்தை அல்ல உங்களுக்கு கண்ணியமும் தலைமைத்துவமும் இருந்துதான் அதனை சாதிக்க வேண்டும் என்பது அல்ல மாற்றமாக நீங்க கொஞ்சமாக செயல்பட்டாலும் கூட அல்லாஹ் சுபானுவ சாலா உங்களை வைத்து எல்லா இரள்களையும் நீக்கி விடுவார் உருவாக்கி விடுவான் என்பது அருமை நாயகா வணிக அவர்களை கண்டார்கள் எபுக்கி இந்த தபரி நபி அலி வசல்லம் கபரிடத்தில் இருந்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள் உடனே ஹசரத் உமர் அலி அல்லா கேட்டார்கள் வா நீங்கள் அணுகிறீர்கள் உங்களுடைய அழுகையில நானும் பங்கு கொள்ள முடியுமா என்பதனை போல காரணம் அந்த அருமை சராபாக்களுடைய தன்மை அப்படித்தான் இருந்தது அவர்களுடைய அழுக மற்றவர்களை அளவைக்கும் அவர்களுடைய கவலை மற்றவர்களையும் கவலையில் ஆழ்த்திவிடும் அவர்களுடைய சிந்தனை மற்றவர்களையும் அதற்குள்ள ஒன்று சேர்த்து அதில் இருந்து நலவை பெறுவதற்கு முயற்சி செய்யும் அதனால் கேட்கிறார்கள் ஏன் வாத் அணுகிறீர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் என்ன அளவை கேட்க ஒரு விடயம் அப்படி என்னத்தான் கேட்டுவிட்டீர்கள் சொல்கிறார்கள் நபி சல்லாஹ் சொல்ல நான் கேட்டேன் இந்த மனிதன் முகத்துவிக்காக தன்னிட சமூகத்தில் பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திறமையை காட்ட வேண்டும் என்பதற்காக செயல்படக்கூடியவைகள் அனைத்தும் அல்லாவுக்கு இணை வைக்கிறதாக அது கொஞ்சமாக இருந்தாலும் சரித்தான் சிறுக்காக இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் செய்யக்கூடியவைகள் ரபு சுபான கபூலியட் பெற்று இருக்கிறதோ தெரியாது ஹசரத் முகாஜ் அல்லாஹூ சலாங்கா அவர்கள் கூறும் பொழுது ஹசரத் சுமார் அவர்களும் சேர்ந்து பிரமித்து போகின்றார்கள் மேலும் ஹசரத் முகாஜ் குரலை எழுப்புகிறார் என்னுடைய நபி சலல்லாஹ் அரே வலம் அவர்கள் சொல்ல கேட்டேன் மன் ஆதா இல்லாஹி வல்லியன் பகது பாரதபா பகது பாரது பின் முகாரபா இணை வைப்பதை விட்டும் தூய்மையான சமூகத்துக்கு இவர்களை கொண்டுதான் பிரகாசம் கிடைக்கும் என்று யாரைலா போட்டினார்களோ அவர்களை போன்ற நல்லோர்களை அல்லாஹ் மஹனு நேசிக்கின்றான் அவர்களை யாரு கோவிக்கின்றார்களோ அவர்களுடன் அல்லாஹ் போர் தொடுக்கின்றான் யுத்தம் கொடுக்கின்றான் நம்முடன் அல்லா போர் தொடுக்க தயார் இல்ல காரணம் என்ன நாங்கள் சமூகத்துக்கு என்று செய்யக்கூடிய அனைத்துமே வெறுமடை எங்களுடைய மடியை நிரப்பதற்கும் எங்களுடைய தலைமைத்துவத்தையும் பேரையும் பிரகாசிக்க வைப்பதற்குமாக வேண்டித்தான் இருக்கிறது இதனாலத்தான் அல்லாஹ் சுபஹனு யாருடனும் போர் தொடுக்க தயார் இல்லாமல் நீங்களே அதற்கு பதில் கொடுத்து விடுங்கள் என்று நம்மையே சாட்டிவிட்டான் போல் இருக்கிறது எங்கும் அவர்களை காணவில்லைண்டா யாருமே தேட மாட்டார்கள் அவர்கள் எங்காவது வந்து விட்டா பலம் வளம் அவர்களோட யாரும் பேசவும் மாட்டார்கள் வளம் அவர்களை முற்படுத்தவும் மாட்டார்கள் அவர்களை அறியவும் மாட்டார்கள் உதா இவர்களுடைய உள்ளங்கள் அந்த நேர்வழியின் ஒளி விளக்குகளாக இருக்கும் அல்லா இவர்களை வைத்துத்தான் பணத்தினால் செய்ய முடியாததையும் செய்கின்றான் இவர்களை வைத்து படிப்பினால் செய்ய முடியாததை செய்கின்றான் தலைமைத்துவத்தினால் செய்ய முடியாததை செய்கின்றான் அல்லா எல்லா இருள்களையும் நீக்கி நீக்கிவிடுகின்றான் என்று நம்முடைய சில வணக்க வழிபாடுகளை கூட செய்யாமல்பஹனுடைய அமுல் செயலத்துக்கு நாங்கள் தயங்கும் நிலைமைக்கு ஆளாக்கப்பட்ட காரணமே என்ன எங்களுடைய செயல்பாடுகள் ரப்பு சுபஹன் என்றே அமையவில்லை மாற்றமாக நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனோச்சைகளுக்கு முதல் உரிமை கொடுக்க ஆரம்பித்து விட்டோம் ஒரு கணம் விட்டு விட்டு இன்று நாம் இந்த மாதத்தில் என்பதை சிந்தித்து பார்க்கிறது கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லா சுபுவ சத்தியம் செய்கின்றான் அது உங்களை அடைய போகின்றது அது அரப்பாவுடைய இருக்கலாம் அல்லாஹ் செய்த இந்த வியாக்கியான கூறுகிறார்கள் இன்னும் சிலர்கள் ஒவ்வொரு பஜுர் என்று அகர் திமுக அப்பாஸ் அலி அல்லாஹன்னு போன்றவர்கள் விளக்கம் கூறுகிறார்கள் அல்லாஹ் பஜுரின் மீது சத்தியம் என்று ஜுமாவுடைய காலையை தான் அங்கே சத்தியம் செய்வதற்கு பொறுமதியானதாக தேர்ந்தெடுத்தார்கள் இன்னும் சில சகாபாக்கள் போன்றவர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் செய்கின்றார் இன்னும் சிலர்கள் பெருநாளுடைய பஜிரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் என்று நாம் கூறினார்கள் ஏன் அந்த நாட்களை நீங்களும் மதிக்க வேண்டும் அல்லாஹ் வல்லாவும் அல்லாஹு வசாலா வானங்கள் பூமிகளை படைத்த நாள் தொடுத்து வாரத்துக்கு பனிரெண்டு மாதங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் பனிரெண்டு மாதங்கள் என்று அல்லா சொல்லி நாங்கள் அறிய வேண்டுமா என்ற ஒரு சிந்தனை மெய்ஞானியும் விஞ்ஞானியும் மாதத்துக்கு பன்னெண்டு நாட்களை பன்னெண்டு மாதங்களை வருடத்துக்கு பன்னெண்டு மாதங்களை ஏற்படுத்தி தரவில்லை அல்லா சுப்பாலா தான் அந்த பனிரெண்டு மாதங்களை வானம் படைக்கும் ஏற்படிக்கிறங்களை பற்றி கதைக்கின்றான் அந்த நாலு மாதங்களும் இலகுவான மாதங்கள் அல்ல அது கண்ணியங்கள் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம் அடுத்ததனை அடுத்து வரப்போகின்றது இருக்கும் உள்ளங்களையும் சோம்பல் கொண்டிருக்கும் உடல் உறுப்புகளையும் எண்ணின் பக்கம் திறந்து விடுங்கள் நான் உங்களை அரவணைக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லா சுபான் வாலா நம்மை அழைக்கிறதை போல இந்த ஆயத்துகள் கூறி பத்து இரவுகளை பற்றி சொல்கின்றானா இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் துல்ஹுடைய தலைக்குறையை அடைய வேண்டியிருக்கிறது சொன்னார்கள் யார் அந்த துல்ஹ் மாதத்திலே நோம்புகளை நோட்டுக் கொள்கின்றார்களோ ஒவ்வொரு நாளினுடைய நோம்பும் ஒரு வர்ஷத்தினுடைய நோம்புக்கு சமமாகின்றது அரப்பாவுடைய நோம்பு அது யுத்தத்தை குறிப்பே இந்த பத்து இரவுகளையும் ஹயாசாக்க கூடியவர்கள் அல்லாவிடத்தில் மிகவும் நெருக்கமானவர்களாக மாறிவிடுகின்றார்கள் அதில் ஒரு நாள் அந்த கண்டியமான அரப்பாவுடைய நாளும் வரவேற்று இருக்கின்றது அந்த அரப்பாவுடைய நாளில ஹாஜிமார்கள் நோம்பு நோக்குறது கட்டாயம் அல்ல நமக்கு அந்த நோம்பு சுண்ணத்தாக ஆக்கப்பட்டிருக்கின்றது பிரச்சனை இல்லை என்று ஷாஃபி மதையாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்றாலும் ஹாஜிமார்களுக்கு இன்றி ரசுல்லா பிடிக்கவில்லை என்ற கருத்தும் இருக்கிறது இந்நாம் அந்தந்த நோம்பை பிடித்துக் வேண்டும் அன்று அவர்கள் மன்றாடுகின்றார்கள் தன்னுடைய பாவ கரைகளை நீக்கிறதுக்கு அல்லாஹ் அவர்களுடைய சமீபத்துக்கு வந்துவிடுகின்றான் துனியாவுடைய வானத்தை கேட்டார்கள் அல்லா எல்லா பாவங்களையும் தவிர செய்து கொண்டு பலதரப்பட்ட முறையில் நெருக்கடியாகப்படுவதற்கு காரணமாக இருந்ததே அதுதான் அடியாயம் அடியாயம் செய்து கொண்டோம் பிறருக்கு அடியாயம் செய்தோம் மற்றவருடைய பூமியையும் அப்பகரித்தோம் அது மட்டுமல்ல குடும்பத்தையே நரகத்தின் பக்கம் எடுத்துக்கொண்டு செல்கின்றோம் எனவே நீ மற்றவர்களுக்கு செய்த அநியாயத்தை தவிர உண்டான அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டேன் நம்பிய ஆறுதல் பெருங்க என்று அல்லாஹ் சொல்லியும் கூட ஹசரத்லா ஆறுதல் பெற தயார் இல்லை அல்லா நீ என்னுடைய உம்மத்தின் அந்த பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றார் முதலிஃபாவுடைய காலையில ஹசரத் முகம் மலர்ந்து இருக்கிறது பொன்முருவல் பூத்திருக்கிறது அரபாவின் மாலையில நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் ரொம்ப கவலையோட சஞ்சலத்தோட இருந்தார்கள் வானங்கள் பூமிகள் எல்லாமே அவருக்கு இறுகுவதை போல இருந்தது என் உண்மத்து மன்னிக்கப்பட வேண்டுமே அரபாவுடைய காலையில மலர்ந்த முகத்தை கண்ட சஹாபாக்கள் விசாரித்தார்கள் சொன்னார்கள் அல்லாஹ் என்னுடைய உண்மத்தின் அந்த அநியாயம் செய்யற பாவத்தை மன்னித்து விட்டான் கிரிமார் சகோதரர்களே அதாவது யாரும் இருமா எல்லா நியாயத்தை அறித்து விட்டு வந்தால் சரி எங்களுடைய பாவங்கள் எல்லாம் என்று அப்படி எல்லை கருத்து இங்கே கூறப்படவில்லை மாற்றமாக தன்னை திரித்துக் வேண்டும் இறுதி கடமையின் பின்னால் நான் என்னுடைய இறுதி மூச்சிக்காக தயாராக வேண்டும் என்ற நல்லெண்ணம் படைக்கக்கூடியவர்கள் தெரியாமல் ஏதும் அநியாயங்கள் செய்திருந்தாலும் அல்லா மன்னிப்பான் என்ற கருந்த செய்துவிட்டுதும்வறான எண்ணங்களும்போதர்கள் பொரு ஹஜ்டைய சந்தர்ப்பம் ஹசரத் இப்ராஹிம் அலிஹ் இலாம் தியாகங்கள் இவர்களை நாம் ஞாபகப்படுத்தப்படுத்து படுகின்றோம் மிகவும் அது நம்முடைய செயல்களை எட்டிக்கொண்டு இருந்தாலும் கூட உள்ளத்தை இன்னும் அடையவில்லை குர்பானை பற்றி கதைக்கும் நாம் அதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தரிய தடைகளை பற்றி ஆராய்ச்சி செய்யும் நாம் அந்த குர்பானுடைய உண்மையை விளங்க மறுத்துவிட்டோம் கழிவான சகோதரர்களை ஹசரத் சலல்லா அலஹி வசல்லம் அவர்கள் அந்த புர்பானை மனம் நிரம்ப சஹாபாக்களுக்கு செய்யும் விதிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார்கள் அதை எல்லா இடத்திலும் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் கையாள வேண்டிய முறைகள் என்ன என்பதனை கற்றுக் கொடுத்தார்கள் அது மாத்திரமல்ல ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட மாபெரும் சோதனைகளில் ஒன்றாக திறந்தது தான் இந்த குர்பான் அந்த குர்பானுக்கு உள்ளாக்கப்பட்டது வெறுமனே ஆட்டை அல்ல மாட்டை அல்ல ஒட்டகத்தை அல்ல அந்த குர்பானுக்கு உள்ளாக்கப்பட்டவர் பல வருடங்களுக்கு அப்பால் குழந்தை இல்லாமல் தவம் பெற்று கிடைத்த குழந்தையை அல்லா அர்ப்பணிக்கப்படுகிறார் இது இதுவான ஒரு விடயமாக இது எங்களுடைய உள்ளத்துக்கு கடியமானவர்களை போட்டு சிந்திப்பதற்கு கடுமைப்பட்டிருக்கின்றோம் அவர்கள் மகனை கொடுக்க தயாராகிவிட்டு மகனை கொடுக்க தயாராகிவிட்டு அல்லா சுபானுவ சாலாவிடத்தில் மண்டிடுகின்றார்கள் கட்டளையை நான் நிறைவேற்றிவிட்டேன் நான் நிறைவேற்றி நிறைவேற்றப் போகின்றேன் நீ எதிரை எனக்கு உணர்த்தினாயோ அதுல நான் குறை வைக்கல மகனே நீயும் தயாராகு மனைவியே நீயும் விட்டு கொடு என்று சொல்லி சொன்னார்கள் மனைவியும் அங்கே உள்ளத்துல வருத்தம் இணங்க தயாராக வைத்தார்கள் கத்திய கடியவர்களே மகனை கொடுத்துவிட்டு இறுதியிலே பகரமாக ஆட்டை பொறுபான் செய்தார்கள் ஆனா இன்றைக்கு யாருக்காவது எங்களுடைய மகனை கொடுக்க சொல்லியிருந்தால் நானும் நீங்களும் தயாராக இருப்போமா இப்ராஹிம் அலே இஸ்லாம் முன் வந்தது ஆட்டை மிருதத்தை கொடுப்பதற்கு அல்ல தன்னுடைய பெற்ற குழந்தை கொடுப்பதற்கு இந்த தியாகம் தான் அல்லாவுக்கும் விருப்பமானது அதற்குள்ளாக இருந்தான் குர்பானுக்குள்ளையும் அல்லாஹ் வாழ வேண்டும் என்பதனை அல்லாஹ் விரும்பினான் அதனால தான் குர்பான்களை முறையில் நல்ல முறையில செய்து கொள்ளுங்கள் அது அப்படி ஜீவத்தே பகுத்த ஜலன்மாஜ அபி அக்கே நரி குட் பாஷா கட்டாக்கரண்ணன் சிதின ஓன்கே சித்த கிசிம ரிம கட்டிகரண்ணே நசிவ அப்பா சுபான் திருப்திய உதைச கட்டிசுரன் சேம மோஹம அபி அதிஷ்டான கரகி எலிசா மொஹம்மத் சலுகை வசம் சுமன் தேசநா கலா ஒபலா அல்ல அந்யன் சலனாவே تماغے جیویتیت اثر سٹن کرد دی او بلا خوربان کرنے پا اے ستاعت او بلا سیم اندم انم خوربانیت پرسمین سنسیم اک لبادی یو تھی امنیسا فلیرہ دبیحتو او بلا آگے ان سور اکھو اے ستویا خوربان کرن اٹھ کرد دی ایت پرسمین اے ستویا یم کسی سنسیم اک لبادی یو تھی ستویا جے ستت ہو சத்தியாகியே ஜாயசதஹு மட சித்தவென்ன யான மே அகரதடே குமக்ஜக்யா கல்பனா கிரீமே ஹங்கிமத்துவத் எதி லோபிய யுதை ஃபல் யுஹித் அஹதுக்கும் சுஃப்ரதஹு எ சமங்கம உப ஏ குர்பான் ਕਰਨே பிஹ்ய இதாமத் முவஹத் தரங்கண மொட்ட பிஹ்யチン குர்பான் கரන්නேபா ஏ வெடுவின் சத்யா வேதனாவை விந்திவி இஸ்லாமேய மானவ ஹிதவாதேய கி ஆதனை தர்மயா அந்த பத்ரு திருச கட்ட சுமிக்கி கொர் எமே ஏதிரே மோ முன்னாள் வைத்து ஹசரத்லா இதனை பார்வையிட்டதும் கேட்டார்கள் நீ இரண்டு விடுத்தும் இந்த மிருகத்தை சவாலித்து விட்டாய் ஒன்று நீ கத்தியை தீட்டுறாய் ஒரு வித்த போவதற்கு கொண்டு வரக்கூடிய மிருகங்களுடனும் இரக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய முறையை தான் அலி வசலம் அவர்கள் காட்டி நீங்கள் உங்களுடைய அந்த ஆடு மாடு ஒட்டகங்களை சாப்பாடு எதுவும் கொடுக்காமல் வெயிலிலையும் மலையிலையும் மிருகங்களுக்கு வாழக்கூடிய இந்த நாட்டில் பலதரப்பட்ட சட்டங்கள் இருக்கின்றது நீதி மார்காந்தி பெறுவோம் எழுத்தை භාග්ය උදා වෙදී අපි ඒ වෙනුවෙන් අල්ලාහ් සුබ්හානෝ තාලාවට තුත්ති පිදිය යුතුයි ඒ සතුන් දෙනෙන අවස්ථාවේදී පව රාජ්‍ය නීතියට අපි දරුකල යුතුයි සත්‍යයන් 10ක් ගේන්නට ඔබලාට අනුමැතිය ලබා දුන්නොත් ඒ තුල එකක් හෝ වැඩියෙන් ඍංගවන්න එපා 10ට 11ක් 12ක් ගේන්න සැත්තරන් එපා ඒ සතුන්ව เอกตุละดัมหา 파رےgena 아제나 අතරదిమ اونวะ ಮರನ್ನೇಪಾ ಐ ಹಜರತ್ ರಸೂಲ್ ಅಲ್ಲಾಹಿ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಸುಮಾನನ್ අපట ಪೇನವಾದುನ್ನ ಲತ್ತನ ಮಾರ್ಗ ಯಾಕ್ತಿಬಿನೋ ಅನ್ನೆ ಏ ಮಾರ್ಗೇ ಗಮನ್ ಕರನ್ನಿ ತರಾದ್ದಿ ತಮೈ අපිට ಮೋಕ್ಷ್ಯ ಲಬೆನ್ನಿ ಅಲ್ಲಾಹ್ ಸುಭಾನಾಹು ತಾಲಾಅಗೆ ತೃಪ್ತಿ ಲಬೆನ್ನಿ ತಿನೆಕತ್ ಅಮತಕ ಲೋಕಲ ಯುತಿ ಏತೆಕಮ ಅಪಿ ಏ ಘಾತನೆ ಕರನ ಸತุงಗೆ ನಯಕುತ್ ಅವಯವನ್ அபிவச அணைசு மாய அல்ல சுல அல்ல சுலா அப்பட ஜீவும் அல்ல அல்ல تماغے پریشود دا الکورانے سندہن کرنوا امنی صاحب دائیابرینی حضرت ابراہیم علیہ السلام تماغنانگے می پریتیاج مطلب کرن مہتے اللہ سبحانو تعالی ابراہیم علیہ السلام تماغنانگے لبادوں دائیاد اپنا وات اکتو کلا یوتوی اے ونویں نتصہ کلا یوتوی حضرت ابراہیم علیہ السلام اللہ سبحانو تعالی پریقشنے کے لکھرہا وَاِذِبُتِلَا إِبْرَاهِمْ رَبْدُهُ بِكَّلِمَاتِنْ فَأَصَمْ هُنَّ مَمَا إِبْرَاهِمْ تَ نَوَيْكُثْ وَاَتْشِيَنْ مَجِنْ نَوَيْكُثْ مَاگِهِ نِیتِ رِیتِ مَجِنْ پَرِيْكْشَنَيْتَ لَقْكَرَا اے سِيَلَّتَمْ اَوْهُ پِرِكُنْ بَاوَيَاكْ لَبَادُمْنَا ஏவாப்பியல்லම සම්పూర్ణ කළා සම්పూర్ణ කලයින් පස්සේ මම ලබා දුන් ජයග්‍රහණය තමයි ඉන්නී ජායිලුක ලින්නාසී ඉමාමා ඉබ්‍රාහීම් මම ඔබව දැන් තෝරා ගන්නවා සමාජයේට నాయකීත්ව වශයෙන් සමාජයේ හසුරවන નિયම කුද්දිනේක වශයෙන් මම ඔබව තෝරා ගන්නවා කියලා අල්ලාහ් සුබ්හાન වතාලාකයි අසුවා දාබරිනි මේක විවරණ දක්වද්දී විග්‍රහයන් ජනපාද්දී நோயது முஃபஸ்ஸிர்வரு அவုန်게 மதஜின ஹரபானவா எஇன் එකක් තමයි ഹദരത്ത് ഇബ്രാഹിം അലൈഹിസ്സലാം തുമാരൻगे പരീക്ഷണയൻ겐 ഇതുമാനൻവ ഇതാ ഭയാനക ദിനി മലയേടﾞ ഗുദുറുകല അവസ്ഥവ දෙവലി അവസ്ഥവ ഹദരത്ത് ഇസ്മായിൽ അലൈഹിസ്സലാം തുമാൻ അൻവാസ് ഹദരത്ത് ഹാജർ അലൈഹസ്സലാത്തു വസ്സലാം തുമിയവാസ് കിസിമ വൽ ഫലായതി അത്വാസ് اے اے بیم تانی کرلا غیر دی ذرا کیا کیا اللہ اللہ و سبا حضرت حضرت ابراہیم ابراہیم علیہ علیہ السلام السلام அல்ல Noyekut Eh Ansyian Magin Parikshanir Allah Karadzih Hazarat Muhammad Sallallahu Alaihi Wasallam Tuhmanan Kiwa Kalimat Dahayat Enam Enam Allah Subhanahu Ta'ala Niti Dahayat Ijiripat Karnu Labua Eh Ekat Samai Ibrahim Alaihi Sallam Tuhmanan Ta'ala Kiwa Oba Hita Kis Takas Karadzih Eh Fira Madin Ira Arajana Oba Kis Kas Kasa Agar Nen வைது பித்தலா இப்ராஹிம் அரபு என்பதற்கு பல வியாக்கியான கொடுத்தாலும் கூட அருமை நாயம் அலஹி வசலம் அவர்கள் ஹதீஸின் ஊடாக விளக்கம் கொடுக்கிறார்கள் அவர்கள் சோதிக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் என்ன இப்ராஹிம் உங்களுடைய தலைமுடிய நடுக்கோடு எடுத்து வாழ்விடுங்கள் இது ஒரு சோதனைக்குரியது நாங்களும் இன்று தலைமுடிகள் வைத்திருந்தால் மற்ற நடிகர்கள் மற்றும் உண்டான விளையாட்டு வீரர்களை மாதிரி அதனை அமைத்துக் கொள்வதன் காரணமாக கொரானுக்கு சொந்தமானவர்கள் ஆக முடியாது நடுக்கோடு தலைவாறுவதற்கு கொரான் கட்டு தருகின்றது அதுதான் வைதி அந்த களிமாக்களுக்கு விளக்கம் சொல்றவரு ஆக பெரிய முஃபர் கொரானுக்கே விளக்கமாக உதயமானவர் அந்த பத்து களிமாக்கள் ஒன்று முடி இருக்கிறதா நீங்கள் கூந்தலை வளர்த்திருக்கின்ற அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நடுக்கோடு எடுத்து வாருங்கள் அஸ்வபதி அழைக அவரத்தில் ஒரு மனிதன் ஓடோடி யார சொல்ல என்னுடைய மனைவி நீண்ட நாட்களாக கடும் தலைவலி உடையவளாக இருக்கிறாள் எதனும் ஒரு ஒரு ரெமிடி ஒன்றை சொல்லுங்க ஏதேனும் ஒரு வழிமுறைய சொல்லுங்க உட மனைவி எப்படி கூதல் அழகை அமைத்து இருக்கிறாள் அவள் எப்படி கோடெடுத்து தலைவாறு தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டவர்கள் தானே அவர்கள் விஞ்ஞானிகள் என்று போற்றப்பட்டவர்கள் தானே அவர்கள் உடனே கேட்கிறார்கள் உங்கள் மனைவி எப்படி கூந்தல் அலங்காரம் செய்திருக்கிறாள் சொன்னா போய் பார்த்துட்டு வருகிறேன் பார்த்து வந்து சொன்னாரேன் அவள் சைட் கோடெடுத்து வாரிருக்கிறாள் நடுக்கோடு எடுத்து வாருமாறு மனைவிக்கு சொல்லு போய் அவளிடத்துல கட்டளையிட அவள் நடுக்கோடு எடுத்து வாருகிறாள் அந்த மாலையிலே நீண்ட நாட்களாக பீடிக்கப்பட்ட தலைவலி போய்விட்டது இதுதான் குரானுடைய ஆரோக்கியம் அப்படி இல்லாமல் எவிதமான அலங்காரமும் அல்லாஹ் சுபான் கொள்ளப்பட்டியம் அளிக்கப்படக்கூடிய அவர்களுக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தையே எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் சுபான் பணித்தான் ஹசரத் சசூர் அதிகமான சட்டங்கள்ல அந்த கோடு தாடாக பெரியும் பொழுது நடு கோடையை எடுத்துத்தான் கலை அலங்காரம் செய்வார்கள் வெளிவாடல இன்று சிலர்களுடைய தலை அலங்காரங்கள் தலையின் மீது ஏதோ மண் குவியல் ஒன்றை அல்லது கற்றல் குவியல் ஒன்றை சேர்த்ததை போல இருக்கிறது அல்லது கம்பிகளால் அதனை உயர்த்தி புத்துக்கு போல காட்சி அளிக்கக்கூடிய நிலைமைகள் இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இவைகள் எல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு வழி அல்ல கொரானை பின்பற்றியவர்களாக நாம் ஆக போவதல்ல இரண்டாவது அல்லா சுபானு சொன்னான் உங்களுடைய கத்தரித்து வளர்த்து கொள்ளுங்களை மறைவிடத்து முடிகளையும் நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்க மூக்கு முடிகளை நீங்க பித்து புடுங்கிக் கொள்ளுங்க கமுக்கட்டு முடிகளுக்கும் அதே சேட்டையை செய்ய நீங்க பழக்க படித்து கொண்டீங்கன்னா குளிக்கிற நேரம் வைத்து உருட்டும் உருட்டி சாடை இழுத்தால் போதும் அது கலண்டு வந்துரும் ஆனால் இன்று அந்த பழக்கம் இல்ல ஆழமரங்களை போல வளர்ந்து இருக்கிறது இழுக்க போனால் உதிரம் கொட்டும் அந்த நிலைமைக்கு ஆளாகாம அவைகளை நீங்க வலித்துக் கொள்ற பழக்கத்தை கொண்டு வாங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது இதனை செய்து கொள்ளுங்க இப்படியா கொங்க கனிமாக்கள் ஏவப்படுகின்றது உங்களுடைய நகங்களை வெட்டி கொள்ளுங்க ஏவுகிறான் இதுதான் சோதனைக்குரிய விடயங்கள் ரசூலுல்லா சொல்கிறார்கள் குறித்து விலையும் இந்த ஆயத்துக்கு கீழால் இந்த விதயங்கள் இந்த பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஆரம்ப காலத்தில் நம்முடைய வயதில் மூத்த உம் சொல்லுவாங்க என்று அவர்கள் சொன்னதற்கும் செய்கின்றது எனவே வாரத்துக்கு ஒருமுறை வளர்ந்தோ வளரவில்லையோ உண்மையிலே சீரான முறையில் நேகம் பெற்றவர் வாரத்துக்கு ஒரு முறை கூடிய அளவுக்கு அது வளரத்தான் செய்யும் இதுவும் உங்களுடைய சோதனைக்குரிய விடயங்கள் யாரெல்லாம் மாதத்தில் வைத்திருக்கின்றீர்களோ அவர்கள் அந்த குர்பானை கொடுக்கும் வரைக்கும் இந்த நகங்களை வெட்டி கொள்வது என்று இமாம் ஷாஃபி ரஹ் அழகி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஏன் அது கச்சிதமாக செய்து முடிக்க வேண்டும் அல்லாவுக்கென்றே அந்த குர்பான் ஆகிருக்க வேண்டும் அதற்கு முன்னால தன்னுடைய உடல் கூட மனிதன் குர்பான் செய்யக்கூடாது என்பதனை அல்லாஹ் விரும்புவதனால் அதனை நீங்கள் செய்வதை அந்த குடித்துவிடுங்கள் என்ற கட்டளையும் அந்த மிருகங்களை காணும் பொழுதும் சகோதரர்களே எனவே அந்த நீங்கள் அதனை கண்ணியாக உள்ள சில தகுவாவுக்கு அடையாளம் சக்குவாவுடையவர் அல்லாவுடைய இந்த வணக்கங்களை அல்லாவுடைய ஏவல்களுக்கு கண்ணியம் கொடுப்பார் முக்கியத்துவம் கொடுப்பார் எனவே இன்றைக்கு அவைகளை வெள்ளியப்படுத்தப்படக்கூடிய முறைகளையும் சொல்லித் தந்திருக்கின்றார்கள் அதனைத்தான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டோம் இந்த முறையில் இப்ராஹிம் அலைப்படுகின்றார்கள் இப்ராஹிம் அலை அவர்கள் கொடுத்தார்கள் சோர்க்கத்தில் வந்த மிருகத்தை ஆட்டை அல்லாஹ் உம்மத்துக்கும் அதனை ஹசரத் அவர்களுடைய சுண்ணத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான் ஒவ்வொரு வசதி படைத்தவரும் அதனை செய்வது வசதி படைக்காதவருக்கு அவர்களுக்கு தெளிக்க வேண்டும் அதில் இன்னும் ஒன்றுதான் இப்ராஹிம் அலிசலாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வயது ஒரு ரிவாயத்து இன்னும் ஒரு ரிவாயுத்து இருபது வயது இப்ராஹிம் நீங்கள் ஹசனா செய்து கொள்ளுங்கள் அந்த பத்தில் இன்னும் ஒன்று தான் நீங்கள் ஹசனா செய்து கொள்ளுங்கள் சொல்கிறோம் இது மாற்றமாக இருக்கிறது கழிவான சகோதரி ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரும் பெண்களுக்கு அது முக்கரமது செய்வது நல்லம் என்றும் அது கண்ணியத்துக்குரிய ஒரு விடயம் என்றும் இன்று ஈஜிப்துடைய பெண்கள் தான் பெண்கள் சத்னா செய்வதற்கு சில விடந்த வாதங்களை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் காலத்தில் ஒரு பெண் ஒருத்தர் இருந்தால் அவளுடைய பேரே முகாப்தியல் பலம் அதாவது அந்த பெண்ணுக்கு ஹசனா செய்யக்கூடியவள் இந்த பெண்மணி ஒரு கடவுள் பேச்சுக்கு ஹசனா செய்து வீச்சை விட்டு வெளியிலே வருகிறாள் நபிசல் அவர்கள் காண்கிறார்கள் சொல்கிறார்கள் நீ அதனை செய்துவிடு கையாண்டு விடு கடப்பும் செய்து விடாதே அது கடவுளுக்கு விருப்பமானது அது அவளுக்கும் தேவையானது என்ற அடிப்படையில் விரிவானவர்களை இதனை நான் ஆழமாக சொல்ல வரல மாற்றமாக பெண்கள் செய்வதன் காரணமாக நீண்ட அவர்களுடைய கலைவிக்கு அவருடைய சாம்பத்திய உறவுக்கு அது உதவும் அதனை செய்யாமல் இருப்பதன் காரணமாக போய் பல தரப்பட்ட சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலவையும் சமூக நோய்கள் போன்ற பயங்கரமான நோய்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு காரணங்கள் அமைகிறது என்றும் என்று விஞ்ஞானிகள் பேசுகிறார்கள் எனவே ஹசரத் இப்ராஹிம் அலிம் அவர்களுக்கு இதனை தேவைப்பட்டதும் அவர்கள் இரண்டு பழகை குண்டை கல்லிலே தீட்டினார்கள் தன்னுடைய கையினாலேயே அந்த அவர்கள் செய்து முடித்தார்கள் அல்லா சுபன் இன்னும் சொல்கிறான் செய்யும் செய்யாவுடைய கொரானுக்கு ஹதீஷ நூடாக வருகிறது என்றால் அல்லா குரானிலேயே சொல்லிருக்கிறான் நீங்கள் குழு செய்யும் பொழுது உங்களுடைய நாட்டுக்கு நீர் செலுத்து அதனை நல்ல முறையிலே சீறி கழுவிக்கொள்ளுங்க இதுவும் கொரானின் மூலமாக ஏவப்படுகின்றது அடுத்து பத்தாவது விஷயம்தான் நீங்கள் மிஸ்வாஸ் செய்வதையும் விட்டுவிடாதீங்க அது ஒரு முக்கியமான அமலாக இருந்து கொண்டிருக்கிறது நபி அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் நானும் செய்து கொண்டே இருந்தேன் என்னுடைய முரசுகள் கூட போயிடுமோ என்று பயந்தேன் அதனால் கஷ்டம் இல்லைண்டா அமர்ப்புகும் இந்த அவர்களுக்கு விஸ்வாசை கொண்டு ஒவ்வொரு தொழுகையின் பொழுதும் நான் ஏவிருப்பேன் இன்னமொரு ரிவாயத்துல இந்த புள்ளி உழுவின் ஒவ்வொரு உழுவின் பொழுதும் ஏவிருப்பேன் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அழகி இந்த கட்டளைய தொழுகையில செய்ய சுற்றுக் கொண்டார்கள் அவனுக்கு ஹீஸ் தெரியாது அவன் ஹதீஷுக்கு எதிரானவனாக ஆகிடுகிறான் அண்ணா சுவாதாம் என்று சொல்லப்பட்டதை போல மனிதன் தெரியாதக்கு பகைவனாக இருக்கிறான் என்பதற்கு இவன் ஒரு வியாக்கியானம் கூறப்பட்டவனாக விடுகிறான் பாருங்க நாகரீகம் இல்லாதவன் மக்களுக்கு முன்னால அந்த விஸ்வாக்க எடுத்து சப்புல இருந்து கொண்டு தேய்ச்சி மீண்டும் அந்த நஜித்தோடே போட்டுக்கொள்கிறான் என்பது கூட இவளுக்கு தெரியாததுனால பேசுகிறான் இமாம் இந்த எடுத்துக்கொண்டார்கள் ஒவ்வொரு நேரம் அது தொழுகை அல்லாத நேரமாக இருக்கலாம் அது சுள்ளசார விடியங்களாக இருக்கலாம் பாடத்துக்கு சமூகம் அளிக்க போறீங்க மற்றும் அல்லாவுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட போறீங்க வீட்டுக்குள்ள நுழையிறங்க குழந்தைகளுடன் உரையாட போறீர்கள் அந்த சந்தர்ப்பங்கள் என்ன இருக்கிறதை கண்டு ஒரு கவிதை பாடினார்கள் பங்குக்கு காரணமாக ஆகிவிட்டாய் உண்மையிலே உன்னை நான் நேசிக்கிறேன் கூட ஏனே மரங்கள் தப்பினாலும் நீ என்னை விட்டும் தப்ப மாட்டாய் கட்டளை இருக்கின்றது யுத்தம் செய்யும் பூமியில அது அந்நியவர்களுடைய மரங்களாக இருந்தாலும் அதற்கு சேதம் ஏற்படக் கூட கூடாது ஆனாலும் அணி அலி அலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த அராக் மரத்தை பார்த்துவிட்டு ஏனைய மரங்கள் எல்லாம் யுத்த பூமியில் என்னை விட்டும் அமைதியாக இருக்கும் அது ஈடேற்றம் அடையும் அதுக்கு நான் தீங்கிழைக்க மாட்டேன் ஆனால் உன்னை கண்டால் நான் விட மாட்டேன் அதனை பொய்து விடுவேன் என்ற அளவுக்கு அந்த முதல் உரிமைகள் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே அன்பான சகோதரர்களே இந்த விடயங்கள் சொல்வதற்கு காரணம் என்ன இது ஹசரத் இப்ராஹிம் அலை அவர்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அல்லாஹ் அதே மில்லத் இப்ராஹிமா நம்பிய நீங்களும் அந்த மார்க்கத்தில் இல்லை என்றால் உங்களை நாங்க கபூல் மாட்டோம் என்று சொல்லி அல்லா சொன்னா என்றார்கள் எங்களுடைய பாட்டார் அப்பா என்று சொல்லி அன்போடு அழைத்தார்கள் அதே மாதிரி என்னுடைய சாலிகான மகனே வாங்க என்று இப்ராஹிம் அலை அவர்களும் அழைத்தார்கள் அந்த வைத்துவும் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் எனவே இந்த மாதத்தில் அதிகமாக நீங்களும் ஞாபகப்படுத்துகின்றோம் அவர்களுடைய தியாகங்களை அதனை உள்ளத்திலே இறக்கி செயல்படக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும் இப்ராஹிம் அலைத்துக்கு எந்த தலைமை ியம் கிடைத்தோ அதே விடயங்களை நாமும் பின்பற்றி அல்லா சுபத்துடன் ஆகிவிட வேண்டும் விடயத்தில் மிகவும் புத்திசாலித்தனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் இந்த விட்டுவிடுவது கிடையாது முஸ்லிம்கள் நாம் ஒன்று சிந்தனைகளை திரட்டுவோம் செய்ய முடியுமான பட்சத்தில் நிச்சயமாக அதுக்கு நாங்கள் முக்கிய இடத்தை கொடுத்து நல்ல முறையில் செய்வோம் அதே செய்ய முடியாமல் போனாலும் ஏதும் பிரச்சனைகள் வராமல் வழிமுறைகளை அமைப்போம் அதுவும் பட்சத்தில் சொந்தமானவர்களாக ஆகிவிடுங்கள் அதற்காக வேண்டி நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோமாக எனவே அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நன்மைகளாக மாற்றி இந்த புனிதமிக்க கண்ணியமான மாதங்களிலே அதனுடைய அதனுடைய சிறப்புகளை பேணி செயல்படக்கூடிய புத்திசாலிகளின் கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆட்சி அர்ப்புறுவான இந்த மாதங்களில் அல்லாஹ் என்னென்ன கர்மங்களின் ஊடாக சிறப்புகளை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றனோ அந்த சிறப்புகள் அனைத்தையும் சீராக பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆட்சி அனுப்பிடுவாயா அரோப்பாவுடைய நாளை மதித்து அந்த நாட்களிலே அந்த இரவுகளிலே நல்ல அமல்களை செய்து அல்லாவுடைய நெருக்கம் பெறுவதற்கு தோசி செய்வானாக எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நன்மைகளாக மாற்றி அனுப்பிடுவானாக வாருதாவான and alhamdulillah rabbil alamin so more lectures visit slhub.com